ஹீஸ் நான்கு அல்லாஹுவின் தூதர் செல்ல செல்லும் அவர்கள் கூறினார்கள் நான் நடந்து போய்கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்டு என் பார்வையை உயர்த்தி பார்த்தேன் அப்போது ஹீரா கொகையில் என்னிடம் வந்த அதே வானவர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்க கண்டு அச்சமுற்றேன் வீட்டிற்கு திரும்பி வந்து ஹதீஜாவிடம் என்னை போர்த்து நல்கின்றேன் அப்போது போர்வை போர்த்தியவரே எழுவீராக மக்களுக்கு எச்சரிக்கை செய்வீராக என்ற இருபத்தி நான்காவது அத்தியாயம் முதல் வசனம் தொடங்கி அசுத்தங்களை விட்டு ஒதுங்கிவிடுவீராக என்பது வரை ஐந்து வசனங்களை இறைவன் அருளினான் வகி நின்று போயிருந்த இடைக்காலத்தை பற்றி கூறும்போது ஜாபிர் பின் அப்துல்லாஹதியாஹ் அவர்கள் இதை அறிவித்தார்கள் அவர் மேலும் அதன் பின் வகி அடிக்கடி தொடர்ந்து வரலாயிற்று இன்றும் கூறினார்கள்